விருப்பு வெறுப்பின்றி இயங்கும்படி செய்கிறான் எண்ணங்களை ஆளுகிறான் உடலையும் உள்ளத்தையும் சொற்களையும் ஆளுகிறான் உடலும் உள்ளமும் உரையும் சாதகனுடைய கட்டுப்பாட்டில் வைக்கப்பட வேண்டும் திரிகரணங்கள் எனப்படும் மனோவாக் காயங்களைக் கொண்டு நித்திய நைமித்திக காமிய பிராயஷ்டித்த கர்மங்களை இல்லறத்தான்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 தேவயஜமே ஆகும் பல்வேறு கவச்ச ஸ்தோத்திரங்களில் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் இறைவனின் ஒவ்வொரு அம்சங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கப்பட்டிருக்கிறது தேவர்களுக்கு செய்யும் வழிபாடு பல்வேறு அம்சங்களை உடையது சமூக சேவையும் கூட ஒரு வகையில் தேவர்களுக்குச் செய்யும் வழிபாடே ஆகும் நாக்கில் அக்னி தேவத்தை இணைந்திருக்கட்டும்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 சேதன தத்துவத்தின் ஜடவழிப்பாடே ஆகும் தேவர்களை போற்றுவோம் தேவர்களின் தலைவனை போற்றுவோம் இந்திரன் அக்னி யமன் நிருத்தி வருணன் வாயு குபேரன் ஈசானன் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அனைவரையும் போற்றி வழிபடுவோமாக ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் மாமழை போற்றுதும் மாமய் போட்டிருக்கோய் கர்மன்தேய முத்தர சய பிர புரோ பிரனேஷியமேஷவோஸ்முவன் பாவையேத்து வ பரஸ்பரம் பாவையே பரமியா வோ தைர் பிரயோஸ் சிஷ்டாசி நந்தோ முச்சியை புஞ்சு தே ம் பாப்பே பச்சந்தியமாத அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்